நான் சலமா பின் அல் அக்வார் அதி அல்லாஹ் அவர்களுடன் பள்ளிக்கு செல்பவனாக இருந்தேன் சலமா அலி அல்லாஹ் அவர்கள் குரான் வைக்கப்படும் இடத்தில் அமைந்து தூண் அருகே தொழுவார்கள் அபு முஸ்லிம் அவர்களே இந்த தூணை தேர்ந்தெடுத்து தொழுகிறீர்களே என்று நான் கேட்டேன் அதற்கு நபி சல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் இந்த இடத்தில் தொழுவதற்கு சிரத்தை எடுப்பவர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று பதிலளித்தார்கள்